ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் நலதமயந்தி சரித்திரத்தை விரிவாக பார்த்துன்னு நலதமயந்தி சரித்திரம் மகாபாரதத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் நிறைய தர்மங்கள் காண்பிச்சிருக்கார் வியாசாச்சாரியால் அதில் முக்கியமாக சரியான முறையில் வாய்க்கு பிழித்து சரியான திக்கை பார்த்து கால நம்பிக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை இந்த நலதமயந்தி சரித்திரத்தில் விசேஷமாக காண்பிச்சுருக்கார் அப்படி பார்க்கணும் புராணங்களில் உள்ள சரித்திரங்களை புராணங்களில் உள்ள சரித்திரங்கள் பகவானுடைய அவதாரங்கள் இவைகளெல்லாம் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவைகளெல்லாம் தர்மம் இருக்குது வெறும் பகவானுடைய சரித்திரம் பகவானுடைய நாமாக்களை சொல்கிறதுங்கிற பார்வையில் பார்த்தா போகாது அதில் என்ன தர்மம் சொல்லியிருக்குன்னு பார்க்கணும் நாம் ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் செலவழித்து ஒரு பகவத் சரித்திரமோ அல்லது ஏதோ ஒரு உபன்யாசமோ கேட்குறோம் அப்படின்னா அதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு யோஜனை பண்ணினால் நம்முடைய தர்மங்கள் சிலது தெரிஞ்சிருக்கணும் அப்போ நாம் செலவழித்த ஒரு டயத்துக்கு மதிப்பு உண்டு அப்படி இந்த நலதமயந்தி சரித்திரம் நிறைய தர்மங்களை நமக்கு காண்பிக்கிறது அதில் அந்த சரித்திரம் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா நலனும் தமயந்தியுமாக ராஜ்யம் ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் இழந்துட்டு நகரத்துக்கு வெளியில் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தை நோக்கி ரெண்டு பேருமாக கிளம்பி வர வர்ற வழியில் வேலி போட்டிருக்கு அந்த வேலியில் நலனுடைய வேஷ்டி மாட்டி நுடுத்து அதை பலமாக இழுத்தான் கிழிஞ்சு போயிடுத்து வேஷ்டி பட்சிகள்லாம் கூட்டமாக வந்து அந்த கிழிஞ்ச வேஷ்டியை தூக்கிண்டு பறந்து போயிடுது கட்டிக்க வேஷ்டியும் இல்லாமல் போயிடுத்து ஒரு பிரபாவத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டும் அந்த தமயந்தீயனுடைய புடவையவே கொஞ்சம் வாங்கி தானும் சுற்றிண்டு ரெண்டு பேருமாக அப்படி வரா அப்படி மண்டபத்தில் வந்து சாயங்கால வேலை அந்த மண்டபத்திலேயே தங்கிட்டு மறுநாளைக்கு கிளம்புற கிளம்பி போகலாம்னு ரெண்டு பேருமாக மண்டபத்தில் தங்கியிருக்கா அப்படி ஜனங்கள்லாம் போகிறா வரா ஒருத்தரும் காரணம் என்னென்னா புஷ்கரன் ஒரு உத்தரவு போட்டிருக்கான் அத்தனை ஐஸ்வரியத்தையும் நலன் எழுந்துட்டான் அவனுக்கு யாரும் உதவி செய்யப்படாது யார் உதவி செஞ்சாலும் அவள் இந்த ஊரில் இருக்கப்படாதுன்னு ஒரு உத்தரவு பண்ணியிருக்கான் ஆகையினாலே எல்லாருமா பயந்துண்டு ஒதுங்கி போகிறாள் எல்லோரும் அவள் ரெண்டு பேருமாக மண்டபத்தில் உட்காந்துருக்கா அப்படி நடந்து வந்த வசதியில் தமயந்தி தூங்கி போயிட்டாள் நலனுக்கு தூக்கம் இல்லை உட்கார்ந்து யோஜனை பண்ணினான் மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு யோஜனை பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தான் நாம் இனிமேல் காடு மலைன்னு எதுவும் பார்க்காம அப்படி தெரிஞ்சாகணும் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பாபம் போகிற வரைக்கும் அது வரையிலும் இவளையும் சேர்த்து நாம் சிரமப்படுத்தப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஏன்னா இவளுடைய தகப்பனார் பீமன் காதில் விழுந்ததுன்னா ரொம்ப வருத்தப்படுவர் இப்படி என்னுடைய பொண்ணை வச்சுக்கிறதுக்காகவா உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அவர் நினைச்சார்னா எத்தனை பெரிய பாபம் அந்த பாபம் நமக்கு வரக்கூடாது ஏதோ பாப்பம் தான் நம்ம அனுபவிக்கிறோம் இன்னும் அதை வேறு இழுத்து விட்டுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணினால் அர்த்தராத்திரியில் அவளுடைய புடவையை கொஞ்சம் கிழித்து தான் கட்டின்ட்டு துண்டாக கட்டிண்டு அவள் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிட்டான் ரொம்ப தூரம் கிளம்பி போயிட்டான் அவள் அசதியில் நான் தூங்கிட்டாள் எழுந்து பார்த்தா லேசாக விடியறது பார்த்தா பக்கத்தில் காணும் நலனை காணும் அவள் காணுமேன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தரம் இல்லை ஹோன்னு அழுதா இதான் நீங்க பண்ணுற தர்மமாக கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது என்ன சொன்னேள் கடைசி வரைக்கும் நான் ஒன்றை வச்சு காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துட்டும் அதை பொய்யா பண்ணிட்டு, இப்படி கிளம்பி போனது நியாயமானு கத்துறா சத்தம் போடுறா எங்கே போனேன்னு தேடி பார்த்தா காணும் அவள் அழுதுண்டு புழம்பின்ண்டு மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஸ்திரீ அவளுக்கு ரொம்ப கவலை பயம் அப்படியே வெளியில் வந்து பார்த்தா ஜனங்கள்லாம் போய்ட்டு வந்துருக்கு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனா வந்து போனால் அங்கே பாதசாரிகளாக அப்படியே ஜனங்கள்லாம் போயின்னு இருக்கா அந்த ஜனங்கள்லாம் பாட்டெலாம் போயின்னு இருக்கா இவளை யாரும் கவனிக்கலை இவள் அப்படியே புலம்பிகின்றே வரா யாராவது நலனை பார்த்தேவா நலனை பார்த்தேயான்னு கேட்டுண்டே வரா யாரோ ஏதோ புத்தி சரியில்லாதவ போல இருக்குன்னு எல்லாரும் அவா போய்ட்டு வந்துன்னு இருக்கா அப்படி அங்கே கொஞ்ச நகரத்தை விட்டு வெளியில் வந்தால் ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் இருந்தது அங்கே வந்தால் ரிஷிகள்லாம் கூப்பிட்டு உக்காத்தி நீ யார் என்னன்னு விசாரித்தா விசாரித்ததில் நான் இது மாதிரி நலனுடைய பத்தினி தமயந்தி அப்படின்னு சொன்னோடனே ஆஹா உனக்கு இப்படி ஒரு சிரமம் வந்துட்டே வரலாமா ஏதோ பாப்பை வசாத்து வந்துடுத்து நீ கவலைப்படாதே இது நிரந்தரம் இல்லை இது தற்காலிகம்தான் உனக்கு சரியாக போயிடும் நீ கவலைப்படாதேன்னு அவளுக்கு தைரியம்னு சொன்ன தைரியன்னு சொல்லிவிட்டு நீ இந்த ஊரில் இருக்காத இந்த ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த வியாபாரிகள்லாம் அப்படி போவா அவளோட நீ அடுத்த தேசத்துக்கு போயிடு இங்கே நீ இருந்து இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் ஒன்று சும்மா விடமாட்டான் புஷ்கரன் ஹிம்சப்படுத்திகிட்டே இருப்பான் அதனால அடுத்த ஊருக்கு போ உனக்கு சரியான காலம் வந்த உடனே நீ தானாக இந்த ஊருக்கு வருவேன்னு ரிஷிகள்லாம் தைரியம் சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான் அவள் அப்படியே வந்தால் ஒரு பெரிய குடும்பம் நிறையா வியாபாரம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள்லாம் எடுத்துன்னு போகிறான் அவள்கிட்ட வந்தாள் அவளுக்கெல்லாம் இவளை பார்த்த உடனே ரொம்ப லட்சணமாக இருக்கா ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் அழுக்கு துணி கிழிஞ்ச துணியை கட்டின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பயம் அப்படியே சந்தேகமாக பார்த்துட்டே போனால் அவள்கிட்ட நீங்கள்லாம் எங்கே போகிறீர்கள்னு கேட்டான் அந்த கூட்டத்துக்கு தலைவனுக்கு சுச்சின்னு பேர் அவன் சொன்னான் நான் தான் சுச்சின்னு பேர் நாங்கள் குடும்பத்தோடு அடுத்த தேசத்துக்கு வியாபார விஷயமாக போகிறோம் அடுத்த தேசத்தில் செய்தி நகரம் செய்தி நகரத்தை நோக்கி போகிறோம் அங்கே சுபாஹூன்னு ராஜா அந்த நகரத்துக்கு வியாபாரத்துக்காக போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா அவளும் அவள் கூடவே பின்னாடி வர இவள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவள் கவலைப்பட்டு போனான் அவளோட கொஞ்சம் தூரம் போனால் அங்கே பெரிய குளம் அந்த குளத்தங்கரையில் அவள் அங்கே தங்கிட்டான் அவளும் அவளோட அங்கே தங்கினான் அங்கே கொஞ்ச நாளில் பெரிய யானை கூட்டம் அங்கே வந்தது குளத்தில் ஜலம் குடிக்கிறதுக்காக அந்த யானை கூட்டத்தை பார்த்த உடனே அந்த வியாபாரம் மன்றத்துக்கு போகிற கூட்டம் தெரித்து நாலா பக்கம் தெரித்து ஓடித்து அந்த யானைகள் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு வந்து ஜலம் குடிக்கிறது அதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பயம் அடாடா இது என்ன ஸ்ரமம்னு தெரியலையே நம்முடைய கல்யாணத்தில் தேவதைகளை அவமானப்படுத்தினதனுடைய பாபமோ என்னமோ தெரியல இப்படி ஒரு சிரமத்தை நாம் கண்ணால் பார்க்குறோமேனு கண்ணால் ஜனம் விட்டு அழுதாதமயந்தி எத்தனை சிரமம் வந்து கொடுத்தோம் அவளுக்கு வீதியில் அப்படி துக்கப்பட்டா துக்கப்பட்டு அந்த அடுத்த நாட்டை நோக்கி பயணம் பண்ணான் போனால் அடுத்த நாட்டை போய் அடைஞ்சா செய்தி நகரத்தை போய் அடைஞ்சா அங்கே அழுக்கு துணியோடு அப்படியே போனான் போனால் அந்த ஜனங்கள்லாம் வித்தியாசமாக பார்க்குறது இவளை என்ன இவள் ரொம்ப லட்சணாலி அழகாக இருக்கா ஆனால் ட்ரெஸ்ஸு கோலத்தை பார்த்தா ரொம்ப விகாரமாக இருக்குது அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு இருந்தால் இவள் நேராக அரண்மனைக்கு போனாள் அரண்மனை மாடியில் அந்த ராஜாவினுடைய பத்னி பார்த்துட்டுருக்கா கூப்பிட்டு தனக்கு சகாயம் பண்ணுறவளை கூப்பிட்டு இவள் யாருன்னு கேளுன்னு அனுப்பிச்சாள் அவள் கீழே வந்து நீ யார் என்னன்னு விசாரித்தா அப்போது நானும் ஒரு தேசத்து ராஜாவுனுடைய மனைவி ஏதோ ஒரு பாப்பத்தினால் இப்படி ஒரு நிலையை அடைஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டா உடனே அவள் ஜெலந்தரித்து அவளை தேத்தி நீங்க வா ராணி கூப்பிட்றா உடனே நீ இங்கேவான்னு அவளை அழிச்சின்னு போனா அந்த ராணி உட்காந்து வச்சு அவளுக்கு ஆஷ்வாசப்படுத்தி ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு அவளை தேத்தினான் அந்த ராணி ஏற்றுகிட்டோ நீ இங்கே என்னோடு கொஞ்சம் நாளுக்கு இரு உன்னுடைய கணவர் எங்கேன்னு கேட்டா அவர் எங்கேன்னு தெரியல வழியில் தூங்கின்னு இருந்தோம் நீங்கிட்ட சொல்லாமல் இங்கேயோ கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் கவலைப்படாத நான் இங்கேருந்து ஆட்களை அனுப்பி அவர் எங்கே இருக்காருன்னு நான் தேட சொல்கிறேன்னு நீ கவலைப்படாத அதுவரையிலும் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவளை கிட்டக்கையே ஒத்தாசைக்காக வச்சுண்டா தமயந்தியா அப்படி ஒரு அரண்மனையில் போய் சேர்ந்தால் தமயந்தி அந்த நலனுடைய சமாச்சாரம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்